மற்ற நண்பர்களை பார்த்து இந்த வீட்டுல இன்றைக்கு அவங்களுக்கு சாப்பாடும் இல்ல இரவு தங்கவும் முடியாது இந்த வீட்டுல உங்களுக்கு இரவு சாப்பாடு சாப்பிடுவதற்கும் அனுமதி இல்ல இரவு தங்குவதற்கும் அனுமதி இல்லை ஒரு வீட்டுக்குள்ள வரக்கூடிய வேலையில பிஸ்மில்லா சொல்லாமல் அந்நியவர் வர மாதிரி வந்து நுழைஞ்சிட்டாரு எப்பொழுது கூறுகின்றான் அது ரத்து முல் மபீர் இரவு நீங்க இந்த வீட்டில தங்கிக் கொள்ளலாம் சாப்பிட கூடிய வேலையில அல்லாஹுடைய பெயரை சொல்லாம சாப்பிடுகின்றார் இப்பொழுது ஷேத்தான் கூறுகின்றான் அதிரத்து முல் மபித் ஆஷா இன்று வீட்டுல நீங்க அதாவது சாப்பிடவும் செய்யலாம் வீட்டில் இரவு தங்கியும் கொள்ளலாம் மேலான பெரியார்களே கண வங்கலே இதுனால உணவுலாம் பங்கு கொள்ளவும் முடியாது நம்முடைய வீட்டுல சைத்தான் எங்களுடன் தங்கவும் முடியாது எந்த அளவுக்கு என்றால் ஹதி ஷரீஃபுல வருது கணவனும் மனைவியும் சேரக்கூடிய வேலையில அந்த கணவனும் மனைவியும் அல்லாஹுடைய பெயரை சொல்லல அந்த ஓத வேண்டிய துவாப கணவனுடன் சேர்ந்து மனைவியுடன் உடல் உறவு ஈடுபடுவதாக சகைமான கூறப்பட்டிருக்கு மேலான பெரியார்களே கணவங்களை சகோக்களை அதனால நம்முடைய இருந்தாலும் சரி அதை நபி அவர்கள் சொன்ன மாதிரி பூர்த்தியாகும் மறுமுனையில் அமல் அய்பாதத்து நன்மையும் கிடைக்கும் அந்த அடிப்படையில் நாம் பார்த்தோம் எத்தனையோ தேவைகள் அதில் உள்ள முக்கியமான ஒரு தேவை ஒரு வாலிபன் பருவ வயதை அடைந்துட்டால் அவனுக்கு ஒரு துணை தேவைப்படுகின்றது ஒரு பெண் பெரியவளாக ஆகிட்டு அவளுக்கு ஒரு துணை தேவைப்படுகின்றது அந்த துணை தேவைப்படக்கூடிய இரண்டு பேரையும் இணைக்கக்கூடிய இணைப்புக்குரிய பெயர்தான் நிக்கா மேலான பெரியார்களே கணவா்களே சகோர்களே என்றால் அவர் மார்க்கத்தில் பாதியை சம்பூரணப்படுத்தி விட்டார் பல் எத்தாக அவர் அல்லாஹுவை பயந்து கொள்ளட்டும் இந்த அளவுக்கு குறிப்பிடுகின்றார்கள் ஒரு வாலிபனுடைய வணக்கம் எதுவுமே பூர்த்தியில் அவன் திருமணம் முடிக்காத வரைக்கும் எப்பொழுதும் அவன் திருமணம் முடிப்பானோ அவனுடைய கல்வலோரா நிம்மதி சந்தோஷம் ஏற்படும் அதன் மூலமாக அவனுடைய வணக்கங்கள் அனைத்தும் பரிபூரணமாக ஆகும் வேளான பெரியார்களே கணவான் கணேசர்களே அதனால திருமணம் ஒரு சடங்கு சம்பிரதாயம் ஒரு கலாச்சாரம் இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள மிக முக்கியமான ஒரு வணக்கம் மிக முக்கியமான நபி அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த அனைத்து நபிமார்களும் இந்த திருமணத்தை செய்திருக்கின்றார்கள் கடைசியாக வரக்கூடிய ஐசாலே சலாத்து அவர்களும் உலகத்தில் கடைசியில் வந்து இறங்குவாங்க சில காலம் வாழ்வார்கள் திருமணமும் முடிப்பார்கள் அவர்கள் குடும்பமும் நடத்துவார்கள் இறுதியில் வபாத்த நபியுடைய ரவுலாவுக்கு பக்கத்தில் இன்றும் ஒரு இடம் இருக்குது அந்த இடத்தில் ஐசாலே சலாத்து அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் மேலான பெரியார் முதலாவது ஏற்பட்ட கொலைக்குரிய காரணமும் திருமணத்தினால உலகத்தில் ஏற்பட்ட முதலாவது ஜனாகா முதலாவது மையத்து அது நடந்தவே ஒரு திருமணத்துடைய குறைப்படுகின்றான் ஆரம்பத்தில் அவர்களுக்கு ஒரே புள்ள பிறக்கும் இரத்த புள்ள பிறக்கும் அந்த இரத்த புள்ளையில ஒரு புள்ள ஆம்பளை உலகத்துல வேறு யாருமே இல்லாமல் வேறு யாரும் உலகத்தில் இல்ல அதனால் அந்த காலத்தில் அல்ல அனுமதி கொடுத்திருந்தான் முதல் ஷூல்ல பிறக்கிற ஆண் இரண்டாவது பெண்ணையும் முதல் ஷூல்ல பிறக்கிற பெண் இரண்டாவது ஷூல்ல பிறக்கிற ஆணையும் திருமணம் முடிக்கலாம் இதற்கு அனுமதி அதனால இந்த அடிப்படையில ஹாபில் என்ன செய்கின்றார் அவர் முதலாவது காபில் அவர் இரண்டாவது இந்த ஹாபில் சட்டம் என்ன முதல் சூழல்ல பிறந்தவர் இரண்டாவது சூழல்ல பிறந்த பெண்ண முடிக்கணும் முதல் சூழ் அதாவது பிறந்த பெண் இரண்டாவது சூழல பிறந்த ஆனை முடிக்கணும் இது அந்த காலத்துடைய சட்டம் எங்களுக்கு சரி வராது எங்க அனுமதி இந்த அடிப்படையில் அவனுடன் ஒரு பெண்மணி ஹாபிலுடன் இன்னும் ஒரு பெண்மணி சட்டப்படிக்கு முடிக்கணும் காபில் ஹாபிலுடன் ஆனா காபில் கொஞ்சம் பிடிவாதம் பிடித்தார் என்ன சொன்னாரு என்னுடன் சேர்ந்து பிறந்தவள் அழகுள்ளவளாக இருக்கிறாள் என்னுடைய சகோதரன் ஹாபியலுடன் பிறந்த அந்த பெண்மணி அழகு குறைந்தவளாக இருக்கிறாள் அதனால என்னோட பிறந்தவளை தான் நான் திருமணம் முடிப்பேன் உத்தரவு இதற்கு மாற்றம் செய்வதற்கு எனக்கு திருமணம் முடிங்க அந்த காலத்தில் கொஞ்சம் வித்தியாசம் யாருக்கு எது விருப்பமோ அந்த பொருளை குருபான் ஏற்றுக்கொள்ளப்படுமோ அந்த குருபான் பொருளை வானத்தில் இருந்து ஒரு நெருப்பு அந்த பொருளை சாப்பிட்டு விடும் கருத்துவிடும் யாருடைய குருபான் ஏற்றுக்கொள்ளப்படுதோ அவருடைய குருபான் பொருளை நெருப்பு ஏற்றுக் கொள்ளப்படாதோ அவருடைய நின்றுவிடும் அபே ஆகுமா கால அப்பு குருபான் பொருள் போய் மலையில வைத்தாங்க ஒருவர் குருபானை அல்லாஹ் ஏற்றுக் கொள்கின்றான் பாபிலுடைய குறுப்பான அல்லா நிராகரித்து விடுகின்றான் இதனால ஆத்திரம் கொண்ட பாபில சொன்னான் உங்களை நான் கொலை செய்ய போகின்றேன் என்ன அவங்களோட தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு என்னுடைய குருபான் ஏற்றுக்கொள்ளப்படல அதனால அவங்களை நான் செய்ய போகின்றேன் மிருதுவானவர் இருபது வயது அந்த வேலையில அவர் இலை களி அப்பு தூள நீங்க என்னை கொள்வதற்கு உங்களுடைய கையை நீச்சினாலும் நான் உங்களை கொள்வதற்கு என்னுடைய கையை நீச்ச போறது நானும் நீச்சினா அவங்கள மாதிரி நானும் புரகாரம் ஆகிவிடுவேன் அதனால் நீங்க வேணும் என்று என்ன கொலை செய்ய நான் நீச்சமா அது நீளமான சரித்திரம் சென்று விடுகிறார்கள் அந்த வேலையில் என்ன செய்கின்றார் உலகத்தில் ஏற்பட்ட முதலாவது கொலை முதலாவது ஜனாதா முதலாவது மையத் என்ன செய்யணும் என்றே தெரியாது இப்ப காபில் என்ன செய்கின்றான் தன்னுடைய சகோதரன் போட்டுக்கொண்டு சுற்று அந்த ஆயத்துல தொடர்ந்து வருது அல்ல ஒரு காகத்தை அனுப்புகின்றான் இன்னும் ஒரு காகம் செத்த காகம் அந்த செத்த காகத்தை உயிருடன் உள்ள காகம் என்ன செய்கின்றது பூமியை தோண்டி அதற்கு அந்த காகத்தை புதைத்ததை பார்த்த காபில் கூறு மறைத்தூட செய்ய முடியல சொல்லி பின்னாலுடைய அடக்கிவிடுகின்ற மேலான பெரியார் அவரது உலகத்தில் ஏற்பட்ட முதலாவது கொலை காபில் செய்த கொலை அதனால வரைக்கும் உலகத்தில் எத்தனை ஆயிரம் கொலைகள் நடக்குமோ அந்த அனைத்து கொலைகள் முதலாவது கொலையை அறிமுகம் செய்தவன் அவன் காரியமாக இருக்கலாம் எந்த கெட்ட காரியமாக இருக்கலாம் யாராவது ஒரு கெடுதியை அறிமுகம் செஞ்சாரு பாவம் யாராவது ஒரு நலவை அறிமுகம் செய்தார் வரைக்கும் அந்த நலவில் உள்ள ஒரு பகுதி அவர் போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் எத சொல்லவாரோம் முன்னா உலகத்திலேற்பட்ட முதலாவது குலையும் இந்த திருமணத்தின் மூலமாகத்தான் நடக்குகின்றது மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே அதனால திருமணத்துடையங்கள் அனைத்தையும் நபி அவர்கள் சொன்னதோடு மட்டுமல்ல அழகான முறையில செய்து காட்டினாங்க முதலாவது நபி என்ன சொன்னாங்க அறிவித்து விடுங்க ஏன் திடீர்னு சொல்லி நிக்காக செஞ்சா மக்களுக்கு தெரியாது திடீர்னு சொல்லி ஒரு ஆணும் பெண்ணும் ரோட்ல வீதியில போன யோசிப்பாங்க அறிவுரை இருக்குது அது எல்லா நாட்டவர்களுக்கும் எல்லா கண்டத்தவர்களுக்கும் எல்லா நிறத்தவர்களுக்கும் எல்லா மொழியை பேசக்கூடிய முஸ்லிம்களுக்கும் பொருந்தும் ஆனா அதை எடுத்துக்கொண்ட விதம் அதை நாங்க பாரமாயிக்கொண்டோம் நபி அவங்க என்ன சொன்னாங்க அமெரிக்காவில் எங்களுக்காக அறிவுரை என்னாதன் நிக்கா நிக்காக நீங்க இரண்டாவது உங்களை நிக்காகு நீங்க பள்ளியில் ஆற்றிக் கொள்ளுங்க மேலான பெரியார்களே கணவான்களே சகோக்களே பள்ளியில் ஆக்க சொன்னாங்க பள்ளிவாசல் என்பது அல்லாவுடைய வீடு அல்லாஹுடைய அந்த பள்ளியில மலக்குமார்கள் தெரிஞ்சு கொண்டே இருப்பாங்க உங்க துவாவுக்கு அந்த பள்ளியில் நடப்பதின் காரணமாக மலக்குமார்களுடைய காரணங்கள் இருக்குது அதனால் நபி அவங்க சொன்னாங்க ஓ ஜாலு ஓ பில்ம சாஜித் உங்களோட அநிக்காக நீங்க பள்ளியில ஆக்கிக் கொள்ளுங்க மேலான பெரியாரளே கனவா என்ன சொன்னாங்க திருமணம் முடிக்குவது உலகத்தில் மக்கள் திருமணம் எதற்காக வேண்டி முடிக்கிறாங்க அவளுடைய மார்க்க பற்றிற்காக அவளுடைய மனிதர்கள் மையமா வைத்து திருமணம் முடிப்பாங்க முக்கியத்துவம் கொடுங்க கூடாது அந்த பெண்ணுக்கு ஓரளவு வசதி இருக்குதா என்று பார்க்க வேணாமது ஒரு சில இடங்களில் முதலாவது முதலாவது என்ன செய்ய முன்னால் வைக்கிறாங்க வெறும் அழகு வேண்டி திருமணம் முடிக்கிறாங்க மக்களுள்ள முஸ்லித்திக்கள் அவர்களுடைய குளம் கோத்திரம் பெமிலி பேக்ரவுண்டிற்காக வேண்டி முடிக்கிறாங்க நான் தான் முஸ்லீம்கள் தீனுக்காக வேண்டி முடிக்கணும் அவளை அழிவிலே கொண்டு போய் சேர்த்துவிடும் அவன் நினைப்பா என்னுடைய மாப்பிள்ளை எனக்கு போதா என்னுடைய மாப்பிள்ளை எனக்கு இல்ல நபையாங்க வேண்டி மாத்திரம் திருமணம் முடித்து கொடுக்காது அவருக்கு அதிகமான பணம் இருந்தால் அந்த பணம் அவளை பாவத்தில் சேர்த்து விடும் மாத்தமாக தீன மையம் அவை இஸ்லாமத்தில் ஒரு பின் பிடிப்புள்ளவராக இருக்கிறாள் இஸ்லாமியம் முறைப்படி ஹிஜாபோட புர்காபோட வாழக்கூடியவராக இருக்கிறார் அல்லாவுடைய கட்டளைகளுக்கு மதிப்படைக்குகின்றார் மதிப்படைக்குடிமை பின் இருக்கலாம் அவளுக்கு சுதந்திரமே கிடைக்கல அவள் கருப்பு நிறம் உள்ளவராக அவருடைய ஊக்கு அறிப்பட்டவளாக இருந்தாலும் பரவாயில்ல ராத்து அவள் தீன்தாரியா இருந்தால் அவள் தான் சிறந்தவள் நபி அவர்கள் சொன்னார்கள் மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே அதனால திருமணத்திற்கு முன்னால முதலாவது என்ன பெண் பார்க்க கூடியவர்கள் அவங்களுக்கு அழகு இருக்கதா பணம் இருக்கதா பெமிலி நல்லமா ஓரளவு கொள்ளலாம் ஆனா நோக்கம் தீனாக இருக்கணும் எந்த அளவுக்கு பெண்ணை பார்ப்பதற்கு எங்க சரியாத்தில அனுமதி இருக்கு ஆனா இங்கே மாதிரி இல்ல இங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நல்லா சுத்துறது பார்க்கலாம் பார்க்க திருப்பாங்க நபி அவர்கள் அனுமதி தந்திருக்கிறாங்க பல சகாபாக்கள் வந்த நபி ரத்துல சொல்லுவாங்க யார சூழல்லா இந்த பெண் எனக்கு பெண் கேட்டாங்க நபி அவங்க முதலாவது கேட்பாங்க அந்த பெண்ண நீங்க பாத்தீங்களா ஏன் ஒத்து வருத்தியுக்கூடிய ஒரு பெண்மே வந்து கேட்டாங்க யார சூழல்லா ரெண்டு பேரும் வந்து என்ன பெண் கேட்கிறாங்க நம்பி கேட்டாங்க யார உங்க பெண் கேட்டது நபியுடைய காலத்துல எல்லாம் நேரடியா மாப்பிளம் ஆரம்ப காலத்துல நடைஞ்சிருக்கு மாப்பிள்ளம் என்ன செய்யறது அந்த பெண்ணுடைய தந்தை பெண் கேட்கறது அல்லது என்ன செய்யறது மாமமார் நேரா மருமகிட்ட பேச்சு பெண் கேக்கிறது அல்லது பெண்ணுடைய வாப்பா நேரடியா மாப்பிள்ளையிட்ட வந்து பெண் கேட்கறது இதெல்லாம் நபியுடைய காலத்துல நடைஞ்சிருக்கு அப்ப பாத்திமா அப்பாங்க யார சூழல்ல ரெண்டு பேரும் வந்து என்ன பெண் கேட்டாங்க நபி அவர்களை கேட்டாங்க யார் யார் கேட்டது சொன்னாங்க யார சூழல்லா அபு ஜஹம் அபு ஜஹம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியும் ஹதரத் மாவி அல்லாஹு ரெண்டு பேரும் சம்மதிக்கல சொங்களை இருக்கிறார் அவரு தோட்டிலிருந்து ஒரே ஷாட்ட தொங்கிக் கொண்டே இருக்கும் பெண்கள் அடிப்பாரு அதனால அபுஜகும் உங்களுக்கு பித் இல்ல ஓ அம்மா முகுவ சோலு எல்லா அவர் முகாஜரிகள் ரொம்ப ஏழப்பட்ட சஹாபே அதான் உங்களுக்கு அபூஜகமும் ஃபிட் இல்ல மாவியாவும் இல்ல யாராவது ஒரு மாப்பிள்ளையுடைய விஷயத்துல வந்து எங்களுக்கு என்ன செய்யறாங்க ஒரு அபிப்பிராயம் ஒரு மசூரா செய்றாங்க அந்த மாப்பிளேட்டோ பெண் முட்டையோ ஒரு பாரதூரமான தவறுகள் குறைகள் இருந்தா சொல்லணும் பாவம் இந்த குமரு காரியம் நடந்திருப்போனும் அதெல்லாம் சரி வராது சரி வராது எதிரும் பெண்கள் அந்த சின்ன தப்ப பெருசு எடுத்து காட்டுறது இல்ல ஆனா பாரதூரமான ஒரு நோய் இருக்குது பாரதூரமான ஒரு தவறு இருக்குது பாரதூரமான ஒரு குறை இருக்குது இந்த என்ன செய்யணும் பாவம் அந்த குடும்பம் நடக்கணும்னு இல்ல உங்கள்கிட்ட ஆலோசனை மசூரா கேட்டா நீங்க அமானதம் அதை ஒப்படைக்கணும் மேலான பெரியார்களே கணவான்களே முடிங்க மேலும்களை முடிக்கிறீங்கள என்ன செய்வோடாம் அவர்களுடைய கூட்டத்தில் உள்ள ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ஒரே ஒரு குத்து விட்டாங்க அவர் இறந்துட்டார் அந்த மனிதன் இப்ப இதற்கு பெரிய சர்ச்சை எடுத்துட்டான் தேடிக்கொண்டிருக்கிறாங்க அதனால விட்டுட்டே ஜோர்டானுக்கு வந்துட்டாங்க இன்றைக்கு ஓதின் அந்த சூறா கச இந்த சரித்திரம் வருது ஹகரத் மூசா அலி சலாத்து சலாம் வந்து ஒரு கிணற்றுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க அப்ப ரெண்டு பெண்மணிகள் என்ன செய்யறாங்க ஒரு மரத்தடையில ஓரமா ஒதுங்கி வைக்கிறாங்க நீங்க ஒதுங்கி வைக்கிறீங்க சொன்னாங்க அதாவது ஆடு மேய்க்கக்கூடிய இடையர்கள் அவங்க எல்லா ஆட்டுக்கும் தண்ணியை குடித்ததுக்கு பின்னால தான் எங்களுக்கு நாங்க ஆம்பளையோட பேச்சு முண்டி அடிச்சுக்கோ எங்களே தண்ணி எடுக்கலாம் ஹதரத் முசா அவசரமா போனாங்க அந்த உட்கார்ந்து கொண்டாந்தி காரணமும் சரியான வயசாளி எங்களுக்கு வீட்டில் யாரும் ஆண்கள் இல்ல இந்த பெண் குழந்தை நீங்க கேக்கு அந்த காலத்துல அவங்க தண்ணீருக்கு போயிருக்காங்க அவரை கூலி கூலிக்க வச்சு கொண்டா நல்லதல்லவா இந்த என்ன நீங்க கூலிக்க எடுத்தால் நல்ல பலமானவர் நம்பிக்கையானவர் நீங்க அவர் மிகவும் நல்லவர் அனுப்பி கூட்டிக் கொண்டு வர சொல்றாங்க அந்த காலத்தில் கூட பெண்களுக்கு நீங்க பின்னால வாங்க எங்க சொல்லக்கூட தேவையில்ல ஒரு கல் எடுத்து நான் திரும்பிடுவேன் அப்படி போய் சரித்திரத்தை சொல்றாங்க இப்பொழுது சொல்றாங்க என்னுடைய இந்த மகள்மார்கல்ல ஒரே ஒரு மகள் உங்களுக்கு திருமணம் முடித்து தருவதற்கு ஆனா கண்டிஷன் என்ன நீங்க எட்டு வருடம் என்னிடத்தில் ஆடுகள் அமைக்கணும் பூர்த்தி செஞ்சீங்க அது உங்களோட இஷ்டத்தில் உள்ளது பத்து வருஷமோ என் ஆடைகள் பெரியார்களே கணவான்களேசிலே பத்து வருஷம் மனைவிக்கு குழந்தை நேரம் கடுமையான இருட்டு அந்த வேலை நெருப்பெடுக்க போற வேலையில அவர்கள் அல்லாவை சந்தித்து அந்த நேரத்தில் பேசுகின்றார் சொல்ல நீங்க நீங்க சொல்லி சரி நீளமான முடிச்சுங்களா பெண் பேசிக் கொண்டிருக்கிறாங்க அதர தாலி சொன்னாங்க என்னக்குது நான் இப்படி கேட்கறது சொன்னாங்க இல்ல நீங்க பேச்சு கேளுங்க நம்பிடுறதுல முதல்ல அதை தப்பு பக்கது கேட்டாங்க யார சூழல்லாம் உங்களோட மகள் பாத்தி மாவு எனக்கு முடிச்சுட்டாங்க நபி அவங்க சொன்னாங்க மத்தியில ரெண்டு வயசு தான் அபுபக்கர் அவ்வளவு பின்னாலுமர் கேட்டாங்க அவங்களுக்கு அந்த வேலையில ஹதர தாலி ரவி எல்லா நபியுடைய சமூகத்திற்கு வாராங்க வந்து அப்படி அவங்க உட்கார்றாங்க ஏதா நபி அந்த கம்பீரமான முபாரக்கான தோற்றம் பிரகாசமான முகம் அதை பார்த்து அதரத்தாலியால கேட்க முடியல அதர தாளும் வந்து நேரா அதாவது இந்த காலத்தில் பாத்திமாவை முடிப்பதற்கு மகள என்ன ஈக்குது சொன்னாங்க யார சூழல்லா இல்ல இப்ப நபியா அவங்களே ஞாபகப்படுத்தி உங்களுக்கு ஒரு கவசம் இருந்துச்சு தெரியுமா அந்த கவசம் இருக்குதா சொன்னாங்க அதை வச்சு நான் என்ன செய்ய நபி அவங்க சொன்னாங்க ஆலே அந்த மூணு திருஹம் பொறுமதியான கவசத்தை மகரா வைத்து என்னுடைய மகள் பாத்திமா உங்களுக்கு நான் முடிச்சு தந்தேன் ரசூல் சல்லு முழு உலகத்துக்கு வந்த நபிமார்களுக்கு எல்லாம் யார முடிச்சு கொடுத்தாங்க பாத்திமாவை திருமணம் முடிக்கிறாங்க வலிமா கொடுக்க வசதி இல்ல ஒரு ஆள் கொண்டு வந்த ஆற்றை கொடுக்கிறாரா அலே இந்த ஆச்சாரத்தை நீங்க வலிமா விருந்து போடுங்க மேலான பெரியார்கரே கணவான்கரே சகோகரே நபியோங்க நபி அவர்களுடன் ஆரம்பத்தில் மதீனாவுக்கு ஹிஜத் செய்தவர் நபி அவர்களுடன் பல ஜிஹாதுல யுத்தங்கள்ல கலந்து கொண்டவர் நல்ல வாலிபர் அல்லாவுடைய பயம் உள்ளவர் எந்த அளவுக்கு இந்த ஹஜி ஷரீஃப்ல வருது ஹஜரத் அலியுடைய முகத்தை பார்த்தா அல்லாவுடைய ஞாபகம் வரும் அந்த அளவுக்கு அனுரதி அல்லாஹோ அன்போ அல்லாஹோடைய அச்சம் உள்ளவர் பயம் உள்ளவர் வசதி இல்ல ஆனா பார்த்தாங்கன்னா அப்படியே உங்க அழைத்த மார்க்கம் இருக்குது தீன் இருக்குது தன்னுடைய மகள் பாத்திமாவை முடிச்சு வச்சாங்க மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே இதே மாதிரி மாமனாரும் வந்து கேட்டிருக்கிறாங்க ஹதரத் உமர்றது எல்லா அவர்களுடைய மகள் ஹஸ்தா விதவை அக்கப்படுறாங்க இப்பொழுது என்ன செய்யறாங்க அபு பக்கரதி எல்லாம் அவங்கள்ட்ட வந்து கேட்கறாங்க என்னுடைய மகள் ஹஸ்தாவ நீங்க முடிச்சுக்கொள்றீங்களா ரெண்டாவதா ஒன்று எனக்குகள்ரத் பின்னால் உமர் எல்லாம் கேட்டாங்க என்ன கோபம் அந்த ரகசியத்தை நான் பகிரங்கிறேன் அதனால தான் நான் ஒன்றுமே பேசாம மௌனமாக இருந்தேன் வேதான பெரியார்களே கனவான் கணேசன் அனைத்திற்கும் எங்களுக்கு ஆதாரம் மகளுடைய விடயத்துல என்ன செய்யறாங்க மாப்பிள்ளை மாமனார் தப்பித்து பெண் கேட்கிறாங்க தன்னுடைய மருமகத்தை நீங்க முடிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க இது மார்க்கம் எளிமையானது ஆனா இந்த நடந்துருச்சு சிலார்கள் ஈர்க்கிறாங்க அவங்களுக்கு அவங்களோட தொழில் என்ன ஆனாங்க புரோக்கரியா வரோம் அவங்களோட வேலையை நாங்க செய்ய கூடாதுன்னு சொல்லல ஆனா அதே தொழிலாய்க்கொண்டு பெண் வீட்டை இல்லாதது எல்லாம் வந்து மாப்பிள்ளை வீட்டுல சொல்றது மாப்பிளேட்ட இல்லாதது எல்லாம் அவங்களுக்கு என்ன எப்படியாவது இருந்தே சேர்த்து வைக்கணும் ஏன் எளிமையான முறையில நாங்க ஓப்பனா பேசி நேரடியா பேசி எங்கோட மகள உங்களுடைய முடிச்சு வைக்கிறீங்களா அல்லது உங்களோட மகள என்னுடைய முடிச்சு வைக்கிறீங்களா நேரடியா பேசினா எந்த விதமான தப்பிப்பிராயம் பொய்கள் வருவதற்கு வாய்ப்பு மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே அதனாலி சலுடைய நீங்க திருமணம் முடிங்க பணத்தை மாத்திரம் வச்சு முடிக்காதீங்க அழகம் மாத்திரம் நோக்கமா வைத்து முடிக்காதீங்க நாங்க உலகத்துல பார்க்கிறோம் இன்றைக்கு அதிகமான கேஸ்கள் எங்கட நாட்டுல ஸ்ரீலங்கால கிட்டத்தட்ட சட்டப்படி ஒரு வருஷத்துக்கு பதினைம் நிக்காக நடக்குது சட்டப்படி சட்டம் இல்லாம பழுதைகள் நடக்குது அதாவது பதிவு செய்யப்பட்ட நிக்காக எங்கட நாட்டுல சுமாராக ஒரு வருஷத்துக்கு பதினைம் நிக்காக நடக்குது அந்த பதினை ஆயிரம் நிக்காகல சுமார் ஆயிரம் நிக்காக டிவோர்ஸ்ல தான் முடியுது ஒவ்வொரு வருஷமும் ஆயிரம் நிக்கா அந்த டிவோர்ஸ் செய்யப்பட்ட அந்த மனைவிய சரி கணவனை சரி கூப்பிட்டு கேட்டார் மனைவி சொல்லுவா எனக்கு அவரோட வாழத்தானே விருப்பம் கணவன் சொல்வாரு எனக்கும் அவருடைய வாழத்தானே விருப்பம் அப்படி டிவோர்ஸ் அவங்க தாராண்ட வீட்டை தரல அவங்க தாராண்ட காணிய தரல்ல அவங்க போடாண்ட நகை போடல நூற்றுக்கு எழுபத்தி அஞ்சு வீதமான காரணம் இந்த பணம் அதனால தங்கவே பணத்தை நோக்கமா வைக்காதீங்க பெரும் அழக மாத்திரம் நோக்கமா வைக்காதீங்க வெறும் குளம் கோச்சுரத்தை மாத்திரம் நோக்கமா வைக்காது தீன மையமா வச்சு திருமணம் முடிச்சு கொடுங்க நபி சலுகை வசம் ஆரம்பத்துல வசதி இல்ல வலிமா கொடுக்க கூட வசதி அவங்க ஒரு வருஷத்துல ஜக்காத் மாத்திரம் நாப்பதாயிரம் திருஹம் கொடுப்பாங்க அப்படிங்க நாற்பதாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாவையால பெருக்கி பாருங்க ஒரு வருஷத்தினா நாற்பதாயிரம் ஜக்காத் கொடுப்பாங்கண்டா அவர்களுக்கு அல்லா எவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்திருந்தார் ஏன் ஆரம்பத்தில் வச்சு திருமணம் முடித்துக் கொடுங்க அந்த நிகரின் மூலமாக அந்த தம்பதியினருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பறக்க செய்வான் அல்லாஹான் கூறுகின்றான் அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் அவர்கள் நீங்க திருமணம் முடித்துக் கொடுங்க அந்த திருமணத்தின் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லா செழிப்பை ஏற்படுத்தி வைப்பான் அப்பியாரு நல்ல பெண்மணியாரு நபி ஹரீஸ்ல சொன்னாங்க اتفاد المؤمن بعد تكرم الله عز وجل خيرا له من امراء نبيங்கோ சொன்னாங்க ঈমানের চূ Pinnacle தக்பாவுக Pinnacle ஒரு மூமினுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய செல்வம் என்ன ஒரு صالحான நல்ல பென்மனே அந்த பெண்மணியுடைய வரைவிறக்கணம் என்ன சொன்னாங்க அவள் கட்டுப்பட்டு நடப்பாள் அவளை பார்த்தா உடனடியா அவள் மாப்பிளைய சந்தோஷப்படுத்துவான் ஒன் அக்ஷம அலைஹா அபர் ரத்துஹூ சத்தியம் செஞ்சிட்டா அந்த சத்தியத்தை உடனடியா நிறைவேற்ற பார்ப்பாள் ஒன் ராப அன்ஹா இவன் அந்த பெண்மணியை விட்டு இங்கேயாவது தூர இடத்துக்கு போனால் نصحته في نفسها ومالها أول تنوريا كتبا يمبادها بال كانوا نوريا شبطا يمبادها بال إول تان آخر نلب مني ننبيونا سنن قرآن لهم الله إذا تنكور غندان فالصالحات خانتات حافظات للغيب بما حافظ الله நல்ல பெண்மணியாரு சாலிகான பெண்மணி யாரு காணித்தார் அவள் கட்டுப்பட்டு நடப்பால் வழிபட்டு நடப்பால் அவ்வளா எதை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னானோ அதை முழுமையாக பாதுகாக்கக்கூடிய பெண்மணி தான் நல்ல பெண்மணி வேளாண் பெரியார்களே கணவான் கணேஷ் அதனால எந்தெந்த இடங்கள்ல தீன மையம திருமணங்கள் நடக்கப்படுதோ அந்த தம்பதிய செழிப்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கு மாத்திரமாக அல்லகம் மாத்திரம் வச்சு இவர் அந்த அதாவது அந்த ஹெமிலியில் இருக்கிறாரு அல்லது இவருக்கு அந்த ஜொப் இருக்குது அல்லது இவர் அந்த நாட்டுல சித்திசன் ஆகிறாரு அல்லது இவருக்கு அங்க இருக்குது இது சொல்லி இதை மாத்திரம் வைத்து திருமணம் முடித்த அதிகமான திருமணங்கள் ஊருக்கு உலகத்துக்கு கணவன் மனைவியா வாழ்றாங்க ஆனா வீட்டுக்குள்ள கணவன் கணவன் மனைவி மனைவி கணவன் ஒரு ரூம்ல மனைவி இன்னொரு ரூம்ல ஊருக்கு உலகத்துக்கு ரெண்டு பேரும் கணவன் அதாவது கணவனும் மனைவியும் ஆனா வீட்டுக்குள்ள வந்த அவங்களுக்கு மத்திய இன்பம் இல்ல ஆனா வெளியில சொல்ல மேலா யார்ட்ட பித்து சொன்னா சொன்னா எங்களுக்கு தான் வெக்கம் அதனால என்ன செய்யறாங்க இந்த கஷ்டத்தை வெளியில சொல்லாமல் எத்தனையோ தம்பதியினர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே அதனால ஆண்களுக்கும் பெண்மணிய தேங்களுடைய வாழ்க்கையில் இருந்த தீனின் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில் அல்ல பெரிய செல்வத்தை செழிப்பேற்படுத்தி வைப்பான் மேலான பெரியார்களே கனவான்களே சகோக்களே அதனால நம்பி என்ன சொன்னாங்க திருமணத்திற்கு முன்னால கணவன் திருமணம் முடிக்க வேண்டிய பெண்ணை பார்ப்பதற்கு அனுமதி இல்ல அந்த பெண் எனக்கு பொருத்தமா இல்லையா பார்த்ததுக்கு பின்னால் எனக்கு முடியாதுன்ற பரவாயில்ல சில சொல்ற நீங்க பார்த்தீங்கன்னா இல்ல ஆனா அகலேஷ் என்ன சொன்னா நீங்க பாக்குறதுக்கு முன்னால அந்த உங்களோட சகோதரி அல்லது உங்களோட தாய் அதாவது அந்த பெண்ண பார்க்க கூடிய பெண்களை நீங்க என்ன செய்ய கொஞ்சம் அனுப்பி வைக்கிறது உங்களோடிகளுக்கு எல்லாம் என்ன செய்யறது அந்த பெண்களுக்கு விழுங்காத முறையில என்ன இப்ப சில ஆண்கள் பாக்குறாங்க அவளை அவ்ளோ விருப்பம் இல்ல ஆனா இப்படி பலர்கள் வந்து விருப்பம் இல்ல விருப்பம் இல்லான்னு அந்த பெண் தாக்கப்படுவாள் அவளுக்கு பெரிய ஒரு யோசனை சிந்தனை இது என்ன எல்லாம் முடியாதுன்னு சொல்றாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரணத்தை சொல்லிட்டு தூரம் அவங்க விருப்பம் இல்லாமல் அனுமதி செய்யணும் அதற்கு பின்னால் நிக்காக செலவு பெண்ணுக்கு மகால மாப்பிளை பெண்ணுக்கு உணவு வாங்கி கொடுக்கணும் மாப்பித்தான் பெண்ணுக்கு உடை கொடுக்கணும் மாப்பிள்ள தங்குவதற்கு இடம் கொடுக்கணும் குமர் உள்ளவங்களுக்கு என்ன நடந்துருச்சு கலாச்சாரம் இன்றைக்கருடைய கலாச்சாரம் வந்து இன்றைக்கு கை கூடி அது வந்து எங்க அதிகமான வாலிபர்கள் இவ்வளவு தாங்க இத்தனை லட்சம் தாங்க சொல்லி எங்களுக்கு எல்ல அவங்க ஆனால் அந்த பெண்ணுக்கு முன்னால் நீங்க சீரழிக்கப்படுவீங்க அதனால தண்ணி அவங்க சொன்னாங்க ஆண்கள் தைரியசாலிகள் வீரர்கள் உங்களுக்கு அந்த பெண்ணுக்கு உணவு கொடுப்பதற்கு அந்த பெண்ணுக்கு உடை கொடுப்பதற்கு அந்த பெண்ண தங்க இடம் கொடுப்பதற்கு உங்களுக்கு தைரியமா இருந்தா திருமணம் அப்பதான் சுண்ணத்து அப்பதான் திருமணம் சுண்ணத்து அந்த பெண்ணுக்கு உணவு கொடுப்பதற்கு உங்களுக்கு வசதி இல்ல அந்த பெண்ணுக்கு உடை கொடுப்பதற்கு உங்களுக்கு வசதி இல்ல அந்த பெண்ண தங்க வைக்கிறது உங்களுக்கு வசதி இல்ல அப்ப நம்பி சொன்னாங்க நோன்பு பிடிச்சு உங்களுடைய ஆசையை குறைத்து கொள்ளுங்க அந்த வேலையில திருமணம் முடிக்கிறது ஹராம் அந்த வேலையில திருமணம் முடிக்கிறது ஹராமா போயிடும் அந்த பெண்ணுக்கு உங்களை குடுக்க வசதி இல்ல திருமணம் முடிக்கிறது அதோட இன்னும் மறந்துடக் கூடாது எங்கட பெற்றோர்கள் வீட்டில ஒரு கும்பல புள்ள இருந்தா அவக்கு பதினாறு பதினேழோ பதினெட்டு வயசு ஆனா அந்த பெண் பத்தி கவலை பாருங்க எங்கட வீட்டுல ஒரு குமரிக்குது ஆனா ஆம்பளை குமரித்தான் அவனை பத்தி கவலை இல்ல அந்த பெண்ண மாதிரி பெண் ஆணும் தவறு செய்யலாம் நடத்த மனைவியோட சந்தோஷமா வாழும் கட்டி காத்தேலும் தெரிஞ்ச வீட்டிலோடு மாப்பிள்ள அவனும் குமருத்தான் எப்படி ஒரு பொம்பளை குமரோ அதே மாதிரி குமரு மேலான பெரியார்களே கணவான அதோட சில தாய்மார்கள் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை ஏகனை மகன் அங்க குடிச்சிருவாரு அதிக பெணால் என்ன கவனிக்க மாட்டா சுயநலம் தேவையில்ல உங்களோட மகன் சந்தோஷமா உங்களோட கண்புக்கு முன்னாலே இன்பமாவாட்டும் இனிமையாவட்டும் நீங்க அந்த தம்பதியினர்களுக்கு மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே இப்படி நடக்கிறதுனால ஹஜீஷ் வருது ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ பருவ வயதை அடைந்து அந்த நல்ல தகுதியான பெண்கள் கிடைத்தும் அந்த பெற்றோர்கள் திருமணம் முடித்து வைக்காம அந்த பிள்ளைகள் ஏதாவது தவறுகள் செய்தால் அந்த தவறுக்கு வாப்பா உம்மாவுக்கு பங்கு இருக்குது திருமணம் முடித்துக் கொடுப்பதற்குரிய சகல வசதி வாய்ப்பும் இருந்தும் அவர்கள் முடித்து கொடுக்காம இருந்தா அவர்கள் சேர பாவத்தில் ஒரு பங்கு அந்த பெற்றோர்களை பேச சேர்ந்துடும் மேலான பெரியார்களே கனவான்களே சகோக்களே ஆனா நாங்க திருமணத்தை மழை மாதிரி ஆக்கி கொண்டோம் ஒவ்வொரு நினைக்கிற கல்யாணம் வேலைகள் செய்யணும் அடிக்கணும் நகைகள் செய்யணும் சாப்பாடுகள் சொல்லணும் எவ்வளவு வேலை கிடைக்குது அதனால திருமணத்தை நாங்கள் எப்படி அவ்வளவு சீக்கிரமா செய்து முடிக்கிறது மேலாண் பெரியார்களே கனவான்களே சகோர்களே நபி அவர்களும் திருமணத்தை செஞ்சு காட்டி நாங்க சிம்பிள் எவ்வளவு எளிமையான போயிருக்காங்க திரும்பி வராங்க வார வழியில் அவர்கள் சபர்ல பிரியாணத்தில் ஒவ்வொரு நாட்டில ஹோட்டல்கள் என்ன செய்வாங்க மனைவியும் வீடு கூடியதற்கு பின்னால அந்த கணவனுடைய புறத்திலிருந்து கொடுக்க கூடிய பெயர் தான் வலியுமா இன்றைக்கு செலவு இப்ப நபி அவர்கள் வலிமா கொடுக்கணும் வசதி இல்ல சில பெண்மணிகளை வந்து சொன்னாங்க வாழ்ந்துட்டீங்க வலியுமா கொடுக்கணும் அப்ப சபரல என்ன ஏற்பாடு இல்லை இல்ல நபி அவங்க ஒரு சின்ன அதாவது பிடவை துண்ட விரிச்சு வச்சாங்க சகாபாக்கள் சொன்னாங்க உங்கள்ட்ட யார் யார்கிட்ட என்னோ எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த போடுங்க இப்ப என்ன செய்யறாங்க யுத்தத்துல அந்த காலத்துல என்னக்கும் சிலர்கள்ட்ட காஞ்ச இறச்சி துண்டு சிலர்கள்ட்ட ரொட்டி துண்டு சிலர்கள்ட்ட சில துண்டுகள் அவங்களுக்கு தெரிஞ்சு இப்ப எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த போடுறாங்க போட்டதோட நபி அவங்க அத பண்ணினாங்க பல்ப் பண்ணி முழு சகாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க குழு வலி மத்த உண்மைக்கும் உங்களோட உம்மாவுடைய வலிமா சாப்பிடுங்க என்ன நபி உடைய எல்லாத்தையும் உண்ம மாதிரி பெரிய ஒரு செல்வந்த அவருடைய நீங்க வீட்டில் உள்ள சாப்பாடு எடுத்துக்கொண்டு வாங்கன்னு சொல்லி அவர் பெரிய பணக்காரனா இருந்தது எல்லாரும் போனாங்க ஏழையா இருந்தா சொல்லுவாங்க விருந்தாளிகள் எல்லாம் வச்சு அவர் கொஞ்சம் பேசினா இருப்பாரு வாழ்க்கையில நடந்தது எல்லாமே எங்களுக்கு தான் அப்ப நபி ஹைபருடைய யுத்தத்தை போன வேலையில என்ன செஞ்சாங்க இப்படி வலிமா குடிச்சிருக்காங்க சாபாக்கள் சொல்லி பண்ணி சாப்பிடுங்க அல்லது சில ஆண்கள் போறது அவங்க போறது அவங்கள வைப்பிடத்தான் மற்ற பெண்கள் அவர் அதனால செப்பரேட் என்ற பெயரில் அங்கேயும் மார்க்கத்திற்கு முரணான செலவு விடயங்கள் நடக்குது மேல பெரிய இருந்து வந்த அவருடைய சொன்னார் அபுதர இந்த வீட்டில போய்த்து நீங்க எனக்கு பெண் கேட்கறீங்களா சொன்னாங்க ரெண்டுசல்மான் வெளியில ஹதரத் தா வீட்டுக்குள்ள போனாங்க போய் ஹதர சல்மான் முக்கியமான தோண்டுவதற்கு எல்லா நபி சொன்னாங்க சல்மானும் பயிர் சல்மான் என்னின் நின்றும் உள்ளவர் என்னுடைய அகலுபயத்தை சேர்ந்தவன் சொன்னாங்க அப்ப ஹதரத் தன் சல்மானுடைய உங்களோட மக எ எங்க சகோதரர் சல்மானுக்கு முடிச்சு வைக்கிறீங்களா வீட்டுள்ளவங்களும் எல்லாம் சல்மானுக்கு உங்களுக்குண்டா சொல்லுங்க நாங்க முடிச்சு தாரோம் தான் அவங்களுக்கும் திருமணத்துடைய தேவை அவர்களும் பெண் பார்த்து கொண்டிருந்தாங்க இப்ப வீட்டுக்குள்ளே அந்த பெண்ண பாக்குறாங்க வீட்டுக்குள்ளே மாமனார் வரிகாரனும் இருக்கிறாங்க உடனடியா வீட்டுக்குள்ளே கபூல் நடந்து திருமணம் முடிச்ச முடிச்சிட்டு வெளியில வராங்க அதை கேட்காங்க என்ன நினைஞ்சி இல்ல எனக்கு வெக்கமா இல்ல பரவாயில்ல சொல்லுங்க என்ன நடப்பு எல்லாத்தையும் சொல்லி தனியான இவங்க போய் சொல்லல உங்களோட சிறப்பு எல்லாத்தையும் சொல்லி உங்களிடையத்தான் நான் பெண் கேட்டேன் ஆனா வீட்டுக்காரவங்க சொன்னாங்க சல்மானுக்குண்டா இயலாது உங்களுக்குண்டா முடிச்சுட்டாருன்னு சொல்லி எனக்கும் ஒரு பெண்ணுடைய சேவை இருந்துச்சு நான் முடிச்சுட்டேன் எங்க காலத்துல அந்த புடி சல்மான் சொன்னாங்க புத்தர வைக்கப்பட வேண்டியது நீங்க இல்ல நான் தான் வைக்கப்படும் நீங்க முடிக்கிற பெண்ணை பார்த்து நான் பெண் கேட்டேன் பாருங்க நான் தான் வைக்கப்படணும் அல்லா வாழ்க்கையில பறக்க செய்வானாக அதே நேரத்துல அந்த தம்பதியினர்களுக்கு ஹதர சல்மான் ஜுவா செய்யறாங்க மேலான பெரியார்களே கணவாங்கடே சகோக்களே நபி உடைய காலத்துல எந்த அளவுக்கு எளிமையான முறையில நிக்காக நடந்திருக்கு சிலவால குறைந்த செலவுல நிக்காக செய்யப்படுதோ அந்த நிக்காகல தான் அல்லா பறக்க செய்கின்றான் ஆனா இந்த கென்னா ஒவ்வொருத்தரும் பாக்கிறது அவர் ரெண்டு மில்லியன் செலவழிச்சா நான் மூணு மில்லியன் செலவழிக்கணும் அவர் நாலு செலவழிச்சா அஞ்சு செலவழிக்கணும் யாத்தியானது நான் சம்பாதித்தது என்று ஒரே ஒரு மகள் என்று ஒரே ஒரு மகன் நான் எப்படி எடுத்து காட்டுவேன் மேலான பெரியார்களே கணவான்களே நீங்க